உங்கள் அலமேலு பல்வழி இரு வீக்கம் இரத்த கசிவு வாய்ப்பு இதை எளிதில் குணமாக்க மாசிக்காய் பொடிய தண்ணீர்ல போயிட்டு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருந்தோம் அப்புறம் அத எடுத்து வடிகட்டி தெளிந்த நீரை எடுத்து வாய் கொப்பிச்சு வந்தோம்னா இந்த பல்வழி இரு வீக்கம் இரத்த கசிவு வாய்ப்பு எதிர்த்தாலும் எளிதில் குணமாகிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்